இமரன் அவர்கள் கூறியதாவது நீங்கள் இப்போது செய்து வருவது போலவே நபிசல்லாஹூ அலஹிவாசல்லாம் அவர்கள் நின்று கொண்டு சொற்பழிவு நிகழ்த்திவிட்டு பிறகு உட்கார்ந்து பிறகு எழக்கூடியவர்களாக இருந்தனர்